ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே பரமசிவனார் கூறிய ராமநாமத்தினுடைய பெருமை அனைவரும் அறிந்ததே ராமனை ஓரொரு கோணத்திலிருந்தும் நாம் தரிசிக்கும் போது அவனுடைய ஓரொரு குணம் கழிச்சென தெரிகிறது ராமனிடத்தில் ஒரு முக்கியமான குணம் க்ஷமா பொறுமை எவ்வளவு ஆர் தன்னிடத்தில் பிழை செய்தாலும் அந்த பிழையை பொறுத்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய பொறுமை ராமனிடத்தில் இருந்தது யாரேன் ஒருத்தர் நம்மிடத்தில் அபசாரப்பட்டால் குற்றம் புரிந்தால் அவர் நாணன் அன்னயம் செய்துவிடல் அவர்களே வெட்கப்படும்படிக்கு அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தமிழர் மரபு இந்த இடத்துல நாம உற்று நோக்க வேண்டியது நமக்கு ஒருத்தர் குற்றம் புரிந்தா அவர்களுக்கு திரும்ப நல்லது பண்ணதுன்னு சொல்றனே அது கூட கொஞ்சம் ஃபார் ரீச்சிங் ஆக இருக்கலாம் உடனே நம்மால் முடியாமல் போகலாம் ஆனால் முதலில் ஒருத்தர் குற்றம் புரிந்தால் அதை பொறுக்க வேணும் மன்னிக்க வேணும் மறந்தே விட வேணும் யார் தன்னிடத்தில் எத்தனை குற்றம் புரிந்தாலும் அதை ராமன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள மாட்டான் ஆனால் ஒரு சிறு நல்லது யார் செய்திருந்தாலும் உயிருள்ள வரைக்கும் ராமன் மறக்கவே மாட்டான் பொறுமையோடு இருந்தவன் நல்வழிப்பட்டிருக்கிறான் பொறுமை இழந்தவர்கள் கெட்டே போயிருக்கிறார்கள் நாம் அனைவரும் அறிந்த ஒரு கதை பாகவத புராணம் தொடங்குகிறது அப்போது முனிவருடைய பிள்ளையின் சாபத்தால் பரீட்சித்து ஏழே நாட்கள் தட்சகங்கிற பாம்பு கடித்து இறந்து போகப் போகிறான் இந்த கதை அனைவரும் அறிந்ததே அது என்னத்தினாலும் முனிவருடைய குமாரம் சாப்பமிட்டான் பரீட்சித்து வேட்டையாடி கொண்டு வரும்போது பசி தாகத்தாலே ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்துக்குள் புகுந்தான் தனக்கேதானும் உண்ண கிடைக்குமானு தேடினான் அவரோ யோகத்தில் இருந்தபடியால் அரசனான பரீட்சித்து வந்ததையே கண்டுகொள்ளாமல் இருந்தார் அரசனோ கோபமுற்றான் நாம் வந்திருக்கும் நம்மை அவமரியாதை செய்துவிட்டார் நம் இப்படி உதாசீனராக இருந்து விட்டார் என்றெண்ணி கோபமுற்ற அரசே ஒரு சத்தப்பாம்பு கிடந்தது கழுத்தில் போட்டு அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்து அவ்விடத்தை விட்டு அகன்று போனான் ரிஷி எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை அவர் யோகத்திலேயே தியானத்திலேயே இருந்தார் சத்தப்பாம்பு கழுத்தில் கடக்கிறது அதை கண்ட முனிவருடைய பிள்ளை சிறு பிள்ளை ஓடி வந்தான் தந்தையாரை கண்டான் குமரிக்கொண்டு அவனுக்கு கோபம் வந்தது நம் தந்தையைப் போய் இப்படி எவனோருத்தன் அவமானப்படுத்தி விட்டானே அவன் நன்கு அனுபவிக்கட்டும் ஆக ஏழு நாட்களிலே பாம்பு கடித்து இறந்து போவான்னு உடனே கிடுக்கிடு தன்னுடைய தந்தை கழுத்திலிருந்து சட்ட பாம்பை உருவிப் போகட்டான் கண் பார்த்தார் தந்தையார் ரிஷி பிள்ளா என்ன நடந்ததுன்னு கேட்டு நடந்ததை தெரிந்து கொண்டான் அவருடனே தம் பிள்ளைய பார்த்து சொல்றார் வானுக்கு பிரதிநிதி அவன் தான் ஏதோ அவசரத்தில் செய்து விட்டால் முனிவர்களான நமக்கு எவ்வளவு பொறுமை இருக்க வேண்டும் என்ன இந்த சட்ட பாம்பை போட்டதுக்கு கோவிச்சு கொள்ளுகிறாயே இந்த உடம்பு ஒரு பாம்பா நம்மை சேர ஒட்டாமல் அனாதிகாலமாக இந்த உடம்பு தானே நம்மை தடுத்து வருகிறது சரீரத்தை திறந்து பாபபுண்ணியமான கர்மங்களை துறந்து சம்சாரத்தை விட்டுட்டோன்னா மோஷத்து போடுமே அது போக இந்த உடல் தானே அப்ப இதுதானே தினப்படி நம்மோட இருக்கிற பாம்பு இது உயிரோடு இருக்கிற பாம்பு இது உயிரில்லாத பாம்பு பாம்பு பாம்பு தானே இந்த பாம்பை என்ன அவமரியாதை செய்துவிட முடியும் ஆத்மாங்கிற பாம்பை தானே அவமரியாதை பண்ண முடியாது அதுவன் சட்ட பாம்பை போட்டாலும் அவமரியாதை செய்ய முடியாது பிள்ளாய் பொறுமை இழந்து போனாய் இப்படி நீ அரசனை சபித்திருக்க கூடாது என் பொறுமையினுடைய பெருமையை ரிஷி தம் பிள்ளைக்கு எடுத்துரைத்தார் ஆனால் அது காலம் கடந்தே போயிடுச்சு அதனால நாம பொறுமை இழந்துட்டோம்னு சொன்னால் அதனால பல இன்னல்களை சந்திக்க வேண்டி வரும் ராமனை பார்த்து பார்த்து பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் ராமனிடத்தில் ராவணன் பொறுதான் யுத்தம் அதிவேகமாக நடந்து கொண்டு வருகிறார் ஆச்சரியமான அம்மாழ்வாரூர் பாசரத்தில் சாசிக்கிறார் மலையாள விபதேசங்கள் பதிமூணு அதில் திருக்கடித்தான் விபதேசம் எல்லியின் காலையின் தன்னனண்டட என்று பத்து பாசரங்கள் நல்லவரூர்கள் நமக்கே தந்தொருள் செய்வான் அல்லி என் தன்னன் துழாய் முடி அப்பனூர் செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானமே திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒருவனே என்று எட்டாம்பத்தில் திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் அந்த விபதேசத்தில் இருக்கிற பெருமான் ராமனாய் ஆழ்வாருக்கு சேவை சாதித்த திருக்கடித்தான பெருமான் ராவணனை எப்படி முடித்தான் நடந்தரந்து உள்ளானமன் கொஞ்சம் வேகத்தை யுத்தம் பண்ணா ஒத்தரா காட்சி கொடுப்பான் வேகத்தை கூட்டிட்டுனா ரெண்டு பேர் ஆயிடுறார் இன்னும் வேகமா சண்டை போட்டா மூணு பேர் ஆயிடுறார் ரொம்ப வேகமா சண்டை போட்டா கண்டே படறதில்லை ஒருவர் இருவர் ஓர் மூவரன உருவு கரந்து அவ்வளவு வேகமான சண்டை அந்த சண்டைக்கு நடுவிலே தான் ஓர் நாள் ராவணன் அனைத்து படைகளையும் இழந்து போனான் சேர் ஒழிந்து போயிட்டு கைகளில் இருக்கும் விண்மழுவிக் கீழே விழுந்தது மயக்கமுற்று சரிந்தான் பிற்பாடு எழுந்து சண்டைக்கு வந்தான் அப்ப ராமன் பார்த்து சொன்னார் கச்சானு ஜானாமி ரணார்த்தி திரும்ப நாட்டுக்கு போ ரொம்ப ஆயாசப்பட்டிருக்கிறாய் சோர்வடைந்திருக்கிறாள் மறுபடியும் புது தேரை எடுத்துக்கொள் புதுவில்லை வா என்று சொல்லி அனுப்பி வைத்தான் இந்த குணத்தை எந்த கோட்டில நான் சேர்ப்பேன் கோயங்குண கட்டர கோடி கதகியான் பூமி யாரால் இந்த பொறுமையை பற்றி புகழ்ந்து பாட முடியும் கோயங்குணா இது என்ன குணம் கதன கோட்டி எந்த கோட்டில எந்த குரூப் போறேன் என்னென்ன இலக்கணம் ஒரு விரோதியை போய் அதுவன் ராட்சசன் அவ்வழக்கன் ராவணனை கூடவா மன்னிப்பாய் அவனை கூடவா பொறுப்பாய் ஒரு நாள் முழுக்க போயிட்டு வாங்க செல்வத்துக்கு எத்தனை பொறுமை தேவை அப்ப ராமன் என்ன கையால் ஆகாதவனா நாம் இப்ப என்ன பார்த்து வரோம் யாரேனும் பொறுமையோடு இருந்தால் அது அவளுடைய செயலட்ச தன்மையை அவர்கள் கையாலாகத்தனத்தை குறித்தும் சொன்ன முடியோ ஒரு நாளும் கிடையாது ராமனா கையாலாகவன் உண்மையா பார்த்தா ராவணன் கையாலாகவன் அவன் தான் கையில் இருக்கிறது ஒழிஞ்சு பயந்து புறமுதுகிட்டு போய்கொண்டிருக்கிறான் அவனை போயிட்டுவான்னு ராமன் தெரிவிக்கிறான் அப்ப கையில இவ்வளவு தூரம் சக்தி இருக்கிறவர் பொறுமையை கடைப்பிடித்தார் அது இன்னும் சிறந்தது சக்தி இல்லாதவர்கள் பொறுமையோடு இருந்தால் அப்ப அவர்களுக்கு குணமாகிறது ஒரு சிறந்த பண்பாகிறது அவ்வளவே ஆனா சக்தி இருக்கிறவன் பொறுமையை கடைபிடித்தான் என்னால் அது பகவான் தானே எத்தனையோ சக்தி இருக்கு நம்மள நிமிஷம் போதுல அவர் தண்டனை கொடுத்து விடலாம் ஆனா காசன் சார் காசின்றார் திருந்துவான் பொருளன் உலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வங்குருகூட நம்மால் கோஷம் நாம தப்பு பண்ணிட்டாலும் வாய்ப்பு கொடுத்து அடுத்த பிறவில சரிப்பட்டுறானான்னு பாக்குறோம் இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல பெருமாளை சேவைக்கு போறதே கண்டதா கேர்த்துட்டோம்னு சரி அடுத்த தரமான நம்மையே வேண்ட வருகிறானு காத்திருக்கிறான் இந்த காத்திருத்தல் பொறுமை தானே நாள் பார்த்திருக்கிறான் பிள்ளை லோகாச்சாரிய ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரீவசன பூஷணம் ஆர் வசன பூடணத்தின் அல்குரலெல்லாம் அறிவாறு மனவாள மாமனிகள் சாதிக்கிறார் அந்த நூல்ல இருக்கிறத படிச்சே புரிஞ்சுக்க முடியாதான் புரிஞ்சாலும் எத்தனை லட்சத்திலையோ ஒருத்தந்தான் கடைபிடிக்க முடியுமாம் அந்த சுவாமி தெரிவிக்கிறார் பெருமாள் நமக்குள்ள எப்பவும் ஏன் காத்திருக்கிறார் என்னை காவதி ஒரு வாய்ப்பு கொடுப்பான் அன்னைக்கு இவனுக்கு நாம நல்லது பண்ணுவோம் உட்டுட்டு போயிட்டா அப்புறம் என்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும் எப்ப நல்லது பண்ண முடியும்னு காத்துக்கொண்டிருக்கிறானா இங்கே இருந்து நாம பண்ற தவறுகள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு காத்திருக்கிறான் அல்லவா அந்த பொறுமை ஒத்தத்தருக்கும் தேவை சீட்டை பத்து மாசங்கள் பொறுத்திருந்தாள் தேவகியும் வசுதேவரும் பத்து ஆண்டுகள் பொறுத்து கொண்டிருந்தார்கள் பதினாலு வருஷம் பரதன் பொறுமை காத்தான் அவன் பொறுமை இழந்திருந்தா என்ன இருக்கும் ரமானா என்னாலலாம் நாட்டில் இருக்க முடியாது நான் உன்னோட தான் இப்ப வருவேன் அப்படின்னு சொல்லிருக்கலாமே அப்படி இல்லாமல் பரதன் பொறுமை காத்தான் இவா ஒருத்தரும் எத்தனை வருஷங்கள் பொறுமையோட காத்துன்னு வந்திருக்கா அகத்தனி அவர்களுக்கு நன்மை பெயற்றதல்லவா ஆகையால் ஒரு மனிதனுக்கு பொறுமை மிக மிக அவசியமாகிறது அது எல்லா விடத்திலும் ஒரு இடத்துல வண்டியில ஏறுறோம் ஏறின ஏதோ ஒரு சீட்டு தப்பா போடுறது இப்போ எவ்வளவு சண்டை வந்துடுறது இது ஒன்னொண்ணுமே நான் ஒருத்த இடத்துல போறோம் குறுக்கை எடுத்த மாதிரி வரா நகரணும் என்ன இந்த மாதிரி நீ நாங்க நகர அந்த இடத்துல பொறுமை போயிருக்கு இப்போ வண்டி ஓட்டின்னு போறோம் ரெட் லைட் விடறது மாறி மஞ்சள் மாறி பச்சை அது ஒழுங்கா பச்சை விடறதுக்குள்ள எத்தனை பொறுமை இழக்கிறோம் என்ன ஒரு இடத்துல ஓவர் டேக் பண்ணக்கூடாதுன்னு போடுறது இது பாலம் நிதானமா போங்கோ லேன் கிராஸ் பண்ணக்கூடாது ஒழுங்கா போங்கன்னு சொன்னா அந்த இடத்துல பொறுமை கிடையாது அப்ப பொறுமையற்ற வாகனத்தை ஓட்டுறோம் பொறுமை இல்லாமல் தான் குடும்பத்தையே நடத்தி கொண்டிருக்கிறோம் பொறுமை இல்லாமத்தான் கூளை நிக்கிறோம் பெருமாள் சேவிக்கிறதுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னாலும் எதை நடத்திக்கணும்னாலும் பொறுமை இழந்துட்டோம்னா அப்ப மற்ற மக்களுக்கு நமக்கும் சாலரன்ஸே இல்லாத போயிடும் அப்ப அவர்களோட நம்மளால நன்னா ஒட்டி வளர்த்துக்கே முடியாது போடும் அதனால பொறுமையை கண்டிப்பாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் கூப்ப ஒரு வரிசையில் நின்று இருக்கும் கூப்பிட்டுத்தானே காரியம் நடந்தாகணும் அதுக்குள்ள பின்னாடியிலிருந்து இருக்கிறவா ஹார் நடிக்கிறதுலையோ போகணும்னு பின்னாடியிலன்னு சத்தம் போடுறதுலையோ நீ ஏன் போலன்னு கேட்கறதுலையோ ஒன்னும் அர்த்தம் கிடையாது பாருங்க இதனாலதான் ஒண்ணு நடக்க போறதுன்னு கிடையாது அதனால ஒருத்தர் குற்றம் புரியும் போதும் பொறுமையோட இருக்க கத்துக்கணும் நம்முடைய அதுவரைக்கும் பொறுமையோட காத்துத்தான் இருந்தாக வேண்டும் இப்ப அந்த பொறும விஷயத்திலே கமாவில் கடைசி ஸ்லோகம் சொல்லுகிறார் அத்ரிணே பதித்தோ வங்கி உபசம்யதி அக்ஷமாவான் பரம் தோஷி ஆத்மானம் செய்வ யோசையே து அத்திரே பதித்தோ ஒரு நெருப்பு கேள்வி எடுத்து அது புல்லு இருக்கிற நிலமா இருந்தா தான் புல்லு பிடிச்சிக்கும் நெருப்பு நல்லா திகுதிகுன்னு எரியும் புல்லே இல்லை வெறும் தரை என்ன ஆகும் அப்ப அது ஒண்ணுமே இல்லை உபசமனம் ஆயிடு அப்பவே அணைஞ்சே போட முடியும் அப்ப ஆத்துலேயே கசித்தோ வந்தீ எந்த இடத்தில் புல்லையோ அந்த நிலத்தில் விழுந்த நெருப்பானது தன்னடையே ஒண்ணுமில்லாத போடுறது அதே போல் அக்ஷமாவான் பரம் தோஷைஹி ஆத்மானம் செய்வயோஜையே அது எதுக்காக அந்த உதாரணத்தை சொல்றாருன்னா எங்கிட்ட பொறுமை இல்லை யாரோத்தர் பொறுமை இல்லாத ஒரு நிலத்துல வரார் கோவிச்சுக்கிட்டார்னு வச்சுங்கோ அப்ப ரெண்டும் பத்தி முடும் ஏன்னா நானும் கோபக்காரம் பொறுமை இல்லாதவர் வர்றவர் நெருப்பை போல வரார் அப்ப எங்கிட்ட பொறுமை இல்லை கோவனுக்கு அவர்கிட்ட கோபனுக்கு பொறுமை இல்ல நல்லா பத்தி திபு திகின்னு நெறிஞ்சுவோம் அதே எங்கிட்ட கோபமே கிடையாது பொறுமை தான் இருக்குன்னு வச்சுங்கோ அது ஒரு நிலத்தில் எப்படி புல்லில்லாம இருக்கோ அத போல புல்லில்லா நிலத்தில் நெருப்பு விழுந்தால் பற்றி கொள்ளாது ரெண்டு நிமிஷத்துல அணைஞ்சே போயிடும் அதே போல நாம் பொறுமையை காத்துட்டோம்னால் யார் நம்ம பேர்ல எரிஞ்சு விழுந்தாலும் யார் நெருப்பா நம்ம பேர்ல ஆசைனாலும் ஒண்ணும் ஆகாது ஏன்னா இங்க புல் இல்லையோ இல்லையோ இந்த இடத்துல புல் இருக்கணும் அதாவது பொறுமை இல்லை அப்படிங்கிற புல் இருந்துச்சுன்னா தான் யாரான ஏசை வரும்போது அது பத்தி கொள்ளும் இல்லை ஏழு ஏசும் நடக்காது தன்னடையே அவர்களுடைய கோபம் அணஞ்சே போடும் அவ என்ன குற்றத்தை நம்ம பேர்ல சுமத்தத்துக்கு வந்திருந்தாலும் பொறுமை காத்தால் அந்த ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ள சரியா போடும் ஆட்டமே ரெண்டு மணி நேரம் கூட ஆகும் அந்த அளவுக்கு பொறுமை உண்டு இடத்தை விட்டு நகருகிற பொறுமையாவது வண்டு ஒரு இடத்துல சண்டை வலுக்கிறதுன்னு வச்சுக்கோ அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவே இல்ல ஒரு இடத்துல போறோம் நாம அந்த சண்டையை போட அவர்களை பார்க்காத போகாது நம்ம மனசு தழும்பு இருக்கிறே அந்த வேகத்துல ஒன்னு பண்ணிடணும்னு தோன் ஒரு செய்தி கேள்விப்படுறோம் நமக்கு பிடிக்கல இந்த நிமிஷம் நான் கேட்கிறேன் பார் ரெண்டு கேள்வி நறுக்குன்னு கேட்டா தான் சரியா வரும் அந்த சமயத்துக்கு ஒரு பொறுமையை கடைபிடித்து இதே கேள்வியை கண்டிப்பா நான் கேட்க போறேன் ஆனா அந்த கேள்வியை நல்லா பிரேம் பண்ணிக்கணும் அவர் எது கேள்வி கேட்டுவிட்டா தப்பிடக் கூடாது நானு பாயிண்ட் எல்லாத்தையும் ஒழுங்கா எழுதி வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒன் டே டைம் வேணும் அதனால இப்போதில் அவரை கேள்வி கேட்கறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணு நாளைக்கு கேட்க போறேன் அப்படி நீங்க முடிவெடுத்துங்க அந்த நாளைங்கிறது நம்ம கேள்வி கேட்கவே மாட்டோம் ஏன்னா அந்த அவசரத்துல பொறுமை இழந்து கேட்டா தான் உண்டு அது அண்ட் எஸ்எம்எஸ் கல்சர் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கோம் பாருங்க நினைச்சத உடனே தட்டுவோம் அந்த நாள் தான் லெட்டர் போடணும் லெட்டர் லெட்டர் வாங்கணும் இல்ல கவர் எடுக்கணும் எழுதணும் இதுக்காக பார்த்துண்டே பாது வசவு கடிதங்கள்லாம் எழுதவே மாட்டோம் ஒண்ணுமே இல்லையே கையிலே இருக்கு தட்டினா போடப்படுது அப்ப நம்ம பொறுமையின்மையை உடனே காட்டுறதுக்கு வழிவகுக்கும் ஒண்ணு செய்ய எஸ் எம்எஸ் அதே இமெயில் கூட அனுப்பிச்சா கூட அதை திட்டு நன்மை அடிச்சுட்டு வச்சு நாலு கண்டலாமே சென்றுச்சுனாத்தானே போது இல்லன்னா அது நாளைக்கு தானே போகும் அப்போ நாள் கடத்தில போடணும் அதுக்கப்புறம் நாளைக்கு படிச்சு பாருங்க நான் படிச்சு பார்த்தா இவ்வளவு தூரம் நானே எழுதியிருக்க வேண்டாமோ என்ன இப்போ பெருசா நடந்து போயிட்டு கேட்டதுக்காகத்தான் அந்த பக்கம் ஏதாவது மாறுட போறதா ஒண்ணும் விட்டுருவோம் அப்படின்னு நமக்கே தோணும் உடனே டெலிட் அப்படின்னு அழிச்சுட்டுன்னா தன்னிடையே போடும் எதுக்கோ புரியத்துக்கா சொன்னேப்போ பொறுமை கடைபிடிக்க வேண்டியது முக்கியம் அக்ஷமான் பரம்தோஹி ஆத்மானம் செய்த யோசையே யாரோ தன் பொறுமை இல்லாமல் இருக்கிறானோ அவன் தனக்கும் தீயதை தேடிக்கிறான் தன்னோட சம்பந்தப்பட்டவர்களுக்கும் தீயதை தேடிக்கொள்ளுகிறான் வாலி பொறுமை இழந்திருந்தான் சுக்ரீவன் அவன் காலில் விழுந்து ராஜ்யத்தை திரும்ப முடித்துக்கொள் ஏற்றுக்கொள்ளும் மன்றாடினான் ஆனா ஏத்துக்கிறியாவா பொறுமை இழந்துட்டான் வா சுகிரீவனை திறக்கி நான் இல்லையோ அந்த ஒரே காரணத்துக்குத்தான் ராமன் அவனுக்கு தண்டனையை கொடுத்தான் காலில் விழுந்தவனை காப்பாற்ற தெரியாத அரசன் அரசனே ஆக மாட்டான் பொறுக்க தெரியாத அரசன் அரசன் இந்த நியாயத்தை வச்சுதான் ராமன் தண்டனை குடிச்சார் ஆனால் என்னாச்சு வாலிக்கு எவ்வளவு கஷ்டம் அவனை சுத்தி இருக்கிறவாளுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இந்த நாலு பேர் போய் மறைஞ்சிருந்தாலே அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்ப பொறுமை இழந்தவனால் தனக்கும் தீமை தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தீமை ஆகையால் ஒன்று உலகில் ஒன்று சொன்னால் அது பொறுமை கமா இதை நன்கு வளர்த்துக்கொள் என்ன திருத்தராஸ்கனுக்கு விதுரன் உபதேசிக்கிறார் மேலும் பார்ப்போம்